பாடம் நாற்பத்தி இரண்டு உணவு முன்னே இருக்கும் போது தொழுகைக்காக இக்காமல் இபரது ஆகும் அவர்கள் உணவு அறிந்துவிட்டு தான் தொழுகைக்கு செல்வார்கள் ஒருவர் தமது தேவைகளை முற்படுத்திவிட்டு தொழுகைக்கு வரும்போது அவருடைய உள்ளம் மற்ற எண்ணங்களை விட்டும் காலியாக இருக்கிறது எனவே ஒருவர் தமது உணவு தேவையை முற்படுத்துவது அவருடைய ஞானத்தில் உள்ளதாகும் என அபூதர்தார் அலி எல்லாமும் அவர்கள் கூறுகிறார்கள்